ஒன்று கையிலை காட்டு கிடைக்கும் இல்ல இங்கே இந்த உறுதிப்பாடுதான் பெருமான் என்ன பண்ணு மற்றவர் துணி வரிந்து அவரது மாதவர் கறந்து நீழ் மொழியால் ஓங்கு அரசனே எழுந்தில் அப்பதான் உண்மை தெரியும் நாவுக்கிறது ஏன்னா கொடுத்தப்பட்டவர் மருநீக்கியாருங்கிறது அவங்க அப்பா வச்சது நாவுக்கருத்தும் தாங்க தாம் கொடுத்த பெயர்தனும் போனவர் பருமையால பொண்ணு கொடுக்கிறான்னா மருள் நீக்கியார் என்னது நாவுக்கருத்தர் என்றார் தாம் கொடுத்த பெயராதனி அப்படி அடிச்சுட்டா தாம் கொடுத்த பெயராதனின் அவ்வளவுதான் அந்த பழைய உடைகளுடைய மானு என் மருந்து பெயர் அப்பா வச்சது காரணம் பெயர் என் நாமும் நயப்புற மன்னுக என்று சொன்னது யாரு இதே திருவாயு தான் தாம் கொடுத்த பெயர் ஊரால் கொடுத்த பெயர் எனவே அருமை அருமை இப்படி அந்த ஓங்கு நாவினுக்கு அரசனியே எழுந்திரு எழுந்திருப்பா என்ற அப்படி எழுந்துன்னு சொன்னவன் அவர் வாயினால தீங்கு நீக்கிய கொண்டு எழுந்தோடி நரம்பு தேஞ்சு நகம் தேஞ்சு கால் தேஞ்சி இருந்தது பழைய திருநாவுக்கிறது எங்கே திருப்பரம்பது எல்லாம் வணங்கிட்டு வந்தது பாருங்க பாடி திருக்காலத்திலாம் பண்ணோடு பாடி வந்தது அந்த தெம்பு அந்த உடம்பு அந்த முகம் அந்த உடனே பார்த்தாராம் அண்ணலி ஆண்டு கடினப்பட்டு வந்தமாவே திரும்பிப்போன்னு உங்க ஆண்டவன் சொன்னது யா கருணைக்கு இலக்காகமான்னு கேட்டான் பொறுத்திருந்து பாரு என்ன சொன்ன நீ மீழுதல் தக்கதுன்னு இதுதான் என்ன என்ன தினியார் திண்ணியராக இருந்தது உடனே என்ன பண்ண தன்னுடைய காட்சியை கொடுத்து நாவின் கருத்தனியை எழுந்திருந்து கைலாயத்துக்கு போனோம் இங்கேயே காட்சி கொடுத்த பெருமான் கருணை அற்றவன் அல்ல கருணைத்தவன் அல்ல அதனால எனவே அங்கேயே காட்சி கொடுக்க அண்ணாலே இது அப்படியே அந்த காட்சியை கண்டுபாடியது என்னை ஆண்டு கொண்டருடைய முதி விண்ணிலே ம அருள்ி வேதாயகனி அருமை அருமை இந்த விண்ணத்துல விண்ணிலே இருந்து மறைந்து நின்று அருள் புரிகின்ற பெருமானி அதே போல எந்த கைலாயமலையில பார்த்தா மலைதான் தெரியும் ஆனால் அந்த கைலாய மலையில் இருந்து காட்சி கொடுப்பது அவரவர்களுக்கும் தான் தாமும் தோன்றும் சில பேர் எங்கூர் நடராஜா அப்படியே இருந்தது அப்படி இன்னும் சில இருக்கு யார் எந்த வடிவில் நினைக்கிறார்களோ அந்த வடிவில் காட்சி தருவான் உண்மையா நீங்க கையிலே போனீங்கன்னா அப்படி போனீங்கன்னா மானசரூர் பக்கத்திலேயே அப்புறம் அப்படியே காட்சி தெரியும் அப்புறம் ரெண்டு நாள் போன பிறகு அவரவர்களும் தான் சொல்லுவாங்க எந்த கோலத்துக்குன்னா சார் எனக்கு பெருமானும் பெருமா அந்த கோல மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவரது என்ன ஒரு கொடிமரம் அதுதான் அந்த கோபுரத்தில் நுழையிற கொடிவாயில் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போனா பெருமான் இருக்கலாம் கொடிமரம் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் உள்ளே இருக்கிற பெருமான் தோற்றம் அவரவர்களுக்கும் தாம் தான் நினைத்தவாறு து வெண் மேத்தினார வெறும்ருத்தப்பட வேண்டிதான் அப்படி எல்லாம் இல்லாமல் எனவே என்னை ஆண் இப்பொய்கை மூழ்கி நீ கையில இருந்த படுதல் ஒரு நீர்நிலைக்கு பார்த்தீரா ஆமா தெரியும் ஏரி நிறைந்தனைய செல்வனம் கண்டாய் பாண்டது இவர்தான் இதுதான் என்ன தென்னார்காடு மாவட்டம் ஏரி அதிகம் ஏரி அதிகம் இல்லைங்களா அதனால ஏரி செல்வன் கண்ட் நல்ல ஏரிகள் இருந்து தண்ணி சதம் குணம் அப்பதான் அந்த ஏரி கழகு சொட்டு கூட தண்ணியில் அதனால அந்த ஏரியை பார்த்தவொடனே ஏரியவா பார்த்தா இல்லை ஏரி நிறைந்த செல்வன் இதெல்லாம் வராம இருக்க முடியாது மனசுல எப்படி வராம இருக்கும் அவர் வாக்கு வராம இருக்க முடியுமா அப்படியா கண்டாடாம் கண்ட உடனே இங்க போய் நீராடும் திருவி ஆற்றில் சென்று அப்படியே சென்றது திருநாவுக்கரசருக்காக வந்த இது ஏரி அல்லவா நீர் அல்லவா இதுல இந்த ஆன்மா ஏதோ இன்னைக்கு முடியான ஒரு புண்ணியம் ஜன்னி நொடிக்குதான் சேர்த்தா தான் என்ன போட்டுது போய அதனால இப்போ தூரம் போய் அங்கே போய் குளிக்காமல் போய் வந்து அது எதுக்கு வந்ததுங்க வேணாம் பையான்னு சித்தி எழுந்துட்டு சில கையில் முறையெல்லாம் போட்டிருந்தோம் நீ தலையில் இதெல்லாம் கட்டி மேலே கட்டி அங்கே யாரும் நீங்கள் படம் எடுக்காதீங்க பண்ணிட்டேன் ஏனுங்க இங்கே படம் எடுத்து நம்ம ஊருக்கு போச்சோம்னா இது யார் சார் யாரோ ஹிந்தி வாழாவாட்ருக்கு சத்தியம் அப்படி தான் சொல்லுவாங்களே என்னெந்த கண்ணுதான் தெரியும் நண்டுக்கு இதில் கொள்ளு போட்டிருக்கு இதெல்லாம் இருந்து என்ன பண்றது அப்படிதான் போட்டோ ஒன்று எடுத்துறீங்கப்பா எடுத்தீங்கன்னா மூழ்கினார் பணியால் ஆதி தேவர்தம் திருவருட்பெருமையார் அறிந்தார் அப்படி முழுகினதுதான் தெரிஞ்சது அவர் சொன்னார் எடுத்தது கண்டனர் இட்டது கண்டிலர் இங்க மூழ்கியது கண்டனர் எடுத்தது கண்டில ஏன் நம்ம மட்டும் பரப்படாத கம்பர மூழ்கினார் அவ்வளவுதான் தோன்றி வந்து எடுந்த முடியுதான் தெரிஞ்சது அங்க திருவி ஆற்றிலே அந்த குலத்தங்கரையில அப்படியே எழுந்தார் ஆதி தேவரம் திருவருட்பெருமையார் அறிந்தார் போதமா உலகலாம் வியப்பை எழுந்தனர் பம்புலாமலர் வாவியின் கரையில் வந்தேறி கும்பநாயகர் திருவருட்பெருமையை உணர்வார் எம்பிரான் தரும் கருணை கொல் இது என இருகன் பம்புதாரி நீர் வாவியில் படிந்தெடும்படியார் அப்படியே கண்ணுத்தண்ணி தாரதாரையா வருதுங்களா ஆங்காங்க இருக்கிறத பார்த்தம்னா திருவையாறு அதனால திருவையாறுல அந்த கோலத்தை பார்த்தார் எங்க இருந்து நம்ம எங்க திருவிரு வந்துட்டது என்று சொல்லிட்டு விடயும் நீல் கோடி வீதிகள் விளங்கிய ஐயாரு உடைய நாயகர் சேவடி பணிய வந்துருவார் அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவும் ஆன உடையமர்ந்ததம் துணையோடும் இது அவருக்கு வந்து கொடுத்த காட்சி அப்படி இறங்கி அப்படி ஏரியில ஏறின அந்த ஏரி கரமையில அப்படி இறங்கி அப்படி வந்தார் அப்படியே வந்துகிட்டு இருக்கும் பார்த்தா அப்படியே பார்க்கிறார் நமக்கு என்ன தோணும் கட்டடங்கள் தோணும் காபி கிளப்பு தோணும் தோணுமில்ல ஆமா ஏன்னா எத்தனை நாள் ஆச்சு அதனால மெதுவாக ஒரு அல்வாவா சாப்பிட்டு போகலான்னு திருவிரு அல்வா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இப்போ இல்லை அதனால போச்சு இப்ப அல்வாவுன்னு நல்லாலும் இங்கேயும் தான் சுகர சுகருங்கிறான் ஒழிச்சாச்சு ஒரு சுவைய ஒழிச்சே விட்டோம் எது திதிப்புங்கிறது துறந்தேன் இவளன் தாரமல்லல் பெரும்பாலும் ரொம்ப போயிட்டாங்க அதனால இப்ப அதனால காபிகளப்பு வந்து அவன் பெரும் நீங்க பால் கட்டாலும் காபி கட்டாலும் நீங்க சக்கரை போடுன்னா தான் போடுவான் இல்லைன்னா அவன வேலை அது முக்கியமாச்சு அவனுக்கு நாமா ஐயா கொஞ்சம் சுகர் போடலாம இல்ல இங்க யாருமே நீங்க எல்லாம் வேணாம் இங்கேன்னு விட்டுட்டீங்க அப்படிங்கிறான் நல்லா போடுறதே இல்லையா எனவே இப்படிதான் தோணும் ஆனால் இந்த நான் நிற்பரிப்பவுான அது என்னது நிலைபேராக இருக்கிற கட்டிடங்கள் மரங்கள் அவையும் செல்லும்படியான வழியில் என்ன போகும் இந்த காலத்துல ரிக்ஷா ஆட்டோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது வெட்ட மாட்டு வண்டி போகலாம் ஒத்த வண்டி போவோம் நடந்து போவாங்க அவ்வளோ வேற எதுவும் இருக்காது ஏது இது இல்ல ஏது இல்ல இப்பதானே போக்கும் வரவும் உணர்வும் இலா புண்ணிய அதனால காக்குமியம் காவலணி ரோட்ல போகும்போது காண்பறிய பேரொலியே முப்பத்தோரு பேர் இருபத்தாறு பேர் இவை ஜீவ இப்படி கூப்பிட்டு போதலால் அப்படியே அங்க நடந்து வருவதும் அங்கு இருந்து இருப்பது ஆகியவையெல்லாம் என்ன தனது துணையோடும் போலிவன கண்டார் எல்லாம் தோன்றியதான் ரெண்டு மரம் இருந்தது இது தோருடைய செவியன் விடையேறி சுவன் மதித்தூடி கருடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் அவர்கள் நடந்து வர்றதை பார்த்தாலும் சரி அது ரெண்டும் இதான் அம்மா இதான் அப்பா அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பரே எந்த அடிக அம்மையப்பர் அப்படிசே வந்தடிப்பான் வரும் இப்படி கண்டாராம் கண்டு பொன் மலை கொடியுடன் அமர் வெள்ளியம் தன் தன்மையாம் படி சத்தியும் சிவமு மாம் சரிதை யாவையும் பயில் வன பணிந்தே மண்ணு மாதவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார் அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வர திருக்கோவிலுக்கு அணுகினார் திருக்கோவிலுக்கு அணுகினார் அப்படி அணுகும் போது கானுமப்பெரும் கோயிலும் கயிலை மால்வரையாய் திருவிட்டு கோயில் இல்லையா பெரிய மலையாக அதுல மேலே அம்மையப்படி அழிஞ்சொள்ளியிருப்பதா சிலே தவிர ஒரு கோபுரமாக கோயிலாக அதெல்லாம் அந்த திருக்கோயிலே கைலாயமாக காட்டினார் அதான் இவர் யாரொருவர் உலகுவார் உள்ளத்துள்ளிவாய் நிற்கின்ற பார்க்கிறாங்களோ அந்த வடிவாக பரிமையல் இருக்கு இலக்கண அறிவு இலக்கிய அறிவோடு கூட சமய அறிவும் உடையது பல குரல் இந்த மூணு இலக்கிய அறிவு அறிவு இருந்தா உள்ள நுழை நோ அட்மிஷன் வெளிய மூணாவது குரல் மூணாவது குரல் என்னது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசையை நீடு இந்த குரலுக்கு அவரை தவிர படிக்காம நீங்க எழுத சொல்லி அவர் உண்மையான அந்த மாதிரி உரையல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐயாயிரத்து ஒரு ரூபாய் கொடுக்கிறது நானே கூட தயாராக படிக்காமல் இந்த குரலுக்கு மலர் மலர் மலர் மானடி சேர்ந்தார் மானடி சேர்ந்தார் இங்க மலர் என்ன மலர்ப்பா ரோஜா பூவா மல்லிகைப்பூவா அரணிப்பூவா கொன்றைப்பூவா இது அத்தனையும் என்ன அன்பால் நினைவாருடைய உள்ள கமலமாகிய மலர் இது ஏகினான் யார் தன்னை அன்பால் நினைகிறாரோ அவருடைய உள்ளமாகிய தாமரையில் அவன் எழுந்திருப்பவன் மலர் மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடுவார் இங்கே அன்பால் நினைவாருடைய உள்ளமாகிய மலர் என்று எழுதி எவனுக்காக அறிவிக்க முடியுமா மலர் என்ன பண்ணுவான் மலர் பூவோ மேல ஏகினான் நடந்தான் பூ மேல நடந்தான் அன்பால் நினைவாருடைய உள்ளமாகிய மலர் யோகிதரிக்க இதுக்கு என்ன சமய அடிக்கணும் நாமுக்கே நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் யார் நினைக்கிறாங்களோ அவங்க அதே கோயிலா இருப்பானது உள்ளமாகிய கமலத்தன் அவர் நினைந்த வடிவோடுனர் அவர் நினைந்த வைணவராக இருந்தா பக்கா பெருமானா சைவராயிருந்தா அம்மையப்பரா குரு பக்தராயிருந்தா வள்ளி தெய்வானியோடு விநாயகர் பக்தரா இருந்தா பேழை வயிறும் பெரும்பார கோடும் அப்படி அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்திங்கன் அவர் நினைந்த வடிவோடு அந்த ஆன்மா எந்த வடிவை நினைக்குதோ அந்த வடிவோடு ஏகுதலின் மலரிசை ஏகினான் என்றா மூணாவது புரட் மூணாவது குரட் அதுல வேற இலக்கணம் ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வைக்க மலர்மிசை ஏகினான்னா நினைந்த பிறகுதானே அவன் போவான் அப்போ மலர்மிசை ஏகுவான் என்ற எதிர்காலத்துல ஏகினான்னு இறந்த காலத்துல இருந்து இதெல்லாம் எழுத தொட முடியுமாடா உங்களுக்கு தொட முடியுமா புத்தி எல்லாம் வருவான் உங்களுக்கு படிச்சாலே வராது படிக்க ஆமா நீங்க நினைந்த பிறகுதான வருவான் அப்ப அன்பால் நினைவாருடைய மலர் விசை வருவான்னு சொல்லணுமே தவிர ஏகினான் சென்று விட்டான் ஏகினான் இறந்த காலத்தால் கூறினார் வாரா காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்க நிகழும் வெறிச்சொற்வி இறந்த காலத்து குறிப்பிட வளர்த்தல் விரைந்தபருள எண்மனார் புலவர் என்பது ஓத்தாக விளங்காது உனக்கு அதனால மூடி வச்சுக்க மூடி தொண்ணூத்தியம் தொழ்த்த சில விரைவு பற்றி நடக்காததான் நடந்ததுன்னு சொல்றது உண்டு நாளைக்கு மாலையில திரைப்படம் நினைச்சேன் எப்ப ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்துடுறா டிக்கெட் முன்னே போகணும் மூன்றைக்கே வரண்டா சரி நான் வந்த சொன்னேன் சொன்னபடி மூன்றரை மணிக்கு வந்துருக்கான் இந்த மூன்றை தூங்கி இருக்கும் ஏ என்ன மணிய மூணு நேரம் அப்பதான் என்ன சொல்லுவான் இதோ வந்து விட்டேனி முக்கா மணி நேரம் போட்டு பவுடர் அடிச்சு சட்டை போட்டு மூணு தரம் கண்ணாடியை பார்த்து இங்க வளைய வச்சு இவை இவை எவ்வளவு வேலை இருக்கு இன்னும் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிறவன் ஆகி வர்றவன் என்ன சொல்றான் இவ வந்து விட்டேனி அப்படிங்கிறான் எதனால அவ்ள விரைவாக வந்து விடுவான் என்பதனால சொன்ன மாறுதல் பொருடா வந்துடுறேன் மூன்றரைக்கு வாரா காலத்தும் வந்ததாக சொல்லுகிறான் ஏன் விரைவு பற்றி விரைவு பற்றி அதனால்தான் பெருமானி அன்பால் நினைவு அவன் முன்னே வந்துருவான் போட்டார் என்னை காலத்து நிகழும் காலத்து ஓராங்க நிகழும் இறந்த காலத்து குறிப்பிட்டு இரண்டாவது அவங்க படைய ஒரு நன் பொருளாக எனவே அவர் எழுதினவருக்கு சமய அறிவு இலக்கண அறிவு இலக்கிய அறிவு இருந்தாதான் எழுதுவேன் ஏறத்தாலும் அது மூணுல கொஞ்சம் இருந்தாதான் நாமும் பரிமையான உரம் நடத்தலாம் இல்லைன்னா அதெல்லாம் வேணாண்ட குழந்த ஒரு என்ன பண்ணுவேன் எந்த மலர் எழுதினாரோ அல்லது இதெல்லாம் இடைச்சர்கள் முதலதிகாரம் கூட இடைச்சொர்கள் போட முடிச்சுருல போடு முருகா முருகா நீ காக்கணும் அதனால் அப்படியாக எனவே வந்து விட்டேன் என்று சொல்றது இறந்த காலம் அதனால அப்படி எழுதினார் எனவே இவர் என்ன அப்படி கோவிலுக்கு வந்தாராம் கோவிலுக்கு வந்த உடனேயே என்ன செய்கிறார் விரைந்த அவர் பால் இருக்குது அண்மையில் அந்த கோவிலுக்கு வந்த உடனேயே அங்க இருக்கிற பொருள்கள் என்னப்படுதான் தேவர் தானவர் சித்தர் விச்சாதர இயக்கர் மே மாதவர் முனிவர்கள் புடையலாம் இடையே பார்த்தா இவர் அந்த அணுகிற போது அங்க இருக்கிற சூடாங்க சரிங்களா நெய்விளக்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் தேவரும் இந்திரமா பண்ணாங்க எவ்வளோகத்துல ஒரு போற மாதிரி இருக்கிற தவிர இங்க கையில போற மாதிரி இருக்கிற தவிர இங்க போற மாதிரி இருக்கான் அப்படி எல்லாம் தோன்ற அவர்கள் கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள் மா நதிகள் மங்களம் போலி புனர்பெரும் தடங்கோடு வணங்க பார்த்தா எத்தனையோ பெருநதிகள் வந்து வணங்குவது மாதிரிதான் இதர் என்ன கங்கை இது அல்லவா யமுனை இது நர்மதை அடி இத்தனை பேராறுகளும் வந்து வணங்குதா என்று அந்த காட்சி அப்படி எல்லாம் அவருக்கு இப்படி தோன்றியது அறுபத்தி மூவரில் இவர் ஒருவர் என்ன கொடுத்து வைத்த பெருகோலி தடைப்பிள் வரையிரண்டாம் என அணிந்தோர் நிற்பான காலை விடை விடை விடையின் காங்கையோ திருவண்ணாமலை காலையோ அல்ல அறமே நான் உன்னை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அறக்கடவுளே விடையாக இருக்கிற ஆமா ஆமா இந்த காங்கையங்காலையில இருந்தா என்ன ஆகும் தாங்கியிருப்பது இது அறக்கடவு அறவாடி அந்த சேர்ந்தாக்கல்லால் என்னமோ சொன்னது எனவே அந்த அறக்கடவுளாக இருக்கிற அந்த விடையாக காட்டப்பட்டதாம் அந்த சிந்தை முந்தை மாதவ பயன் முதன்மையால் மகிழ்ந்தே நந்தி எம்பிரான் நடுவிடை ஆடி முன்னணுக இதுல என்னன்னாரு எல்லா உள்ள போய் நுழைஞ்சாங்கன்னா கடினம் பெருமான் தான் கையில ஒரு கையில குச்சி கொஞ்சம் அவசரம் இல்லையா எல்லாரும் எல்லாரும் வழிபாடு செய்யலாம் போங்க ஏன் போதுறீங்க என்ற அவர் வந்து அந்த ஒருவர் ஒருவராக அப்படி செய்யறாராம் அப்படி செய்ய வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பவள வெப்பனையிட பாகம் கொள்ளு மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் உள்ள கோயிலுக்கு போனா அது அம்மையப்புற அப்படியே கைலை அந்த காட்சியே கைலையாக இருக்க உள்ளே இருக்கிற பெருமானும் அந்த கைலையில் இருக்கிற அந்த திருக்கோலத்தை அப்படியே பார்த்தார் ஆஹ் நம்ம கண்ணாலையாவது நினைப்பு திருவியார் போகும்போது இந்த நினைப்பு எல்லாம் வரக்கூடாதா நல்ல வேலையா திருவையாறில் நீங்கள் இப்போ இங்கேருந்து கும்போணத்துலேருந்து போனாலும் சரி அங்கேருந்து அரியலூர்லேருந்து வந்தாலும் சரி நல்ல வேலையா கோவில் முன்னால ஒரு ஸ்டாப்பி இங்கே இறங்கனியரோ இளங்கலியோ கோவில் வந்துட்டுப்பா அது நல்ல அருமையாக ஐயாறப்பர்ன்னு அதுக்கு பேரு நம்ம சும்மா இருக்கோமா சும்மா இருக்கிறதங்க ஊதி என்ன பஞ்ச ஆறுங்க அருமையான தமிழ் நதி பஞ்சநதீஸ்வரர் பஞ்சநதீஸ்வரர் திருமுறைகள் எல்லாம் நாங்களா முடிவெறி நாங்களா முடிவெறி நாங்க உரிய இடத்துக்கு வரோம் நினைக்கிறோம் நீ உரிய அல்லாது மாத்தனா விலங்கிலிய தமிழர்களுக்கு விளங்கிலிய என்னமோ அது முந்தியது போலவும் நாம சொல்றது என்னமோ தமிழகத்தில் அஞ்சுங்கிறத பஞ்சமாக்கி அப்புறம் அப்பா ஐயா ஆறுங்கிறத நதியாக்கி பஞ்ச நதீஸ்வரன் என்றாக்கு நீங்களேப்பா நீதான் வடமொழியும் தென் தமிழும் ஆயி நான்கான் என்றெல்லாம் தெரியுது ஆனா தமிழ் தமிழா இருக்கட்டும் வர முடியும் இருக்கட்டும் கருத்து உடம்பு ஆகும் அதில் நாங்கள் கருத்துக்கோ வேற்றுமை தான் வேற்றுமை எங்களுக்கு ஊறி இருக்கு அதனால் வெள்ளி வெப்பை பிரிப்பா பெருமாள் அந்த அம்மையப்பராக கண்டாராம் கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் வெழுந்து எழுந்து மெய்க்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தன்னை மறந்து அப்படியே ஆடியும் அதெல்லாம் நினைத்து செய்யறது இல்லை ஏன் ஏன் பாடுறார் தன்னை மறந்து வருகிற நிகழ்ச்சிகள் அதெல்லாம் மெய்ப்பாடு மெய்ப்பாடு தொல்லு ஆப்பித்துல மெய்ப்பாடுன்னு ஒரு இயலே இருக்குது இயலே இருக்குது மெய்யன்கள் தோன்றுகின்ற நிகழ்ச்சி என்ன இருக்கோ அதுக்கேற்ப மெய் இருக்கணும் உடம்பு இருக்கணும் ஐயா எல்லாம் வந்து இங்க யூனிவர்சிட்டி கூட உரையே வேணாம் சொல்லுவாங்க எதுக்குமே உர வேணாம் அது என்ன திராது மெய்ப்பாடு மெய்ப்பாடு பேராசிரியர் உரே தெரிஞ்சாதான் தெரியல மப்பு பேராசி மெய்ப்பாடி கடைசி நான்கு எழுக்கும் பேராசிரியர் உண்மையிலேயே பேராசிரியம் பிச்சைகாராசிரியா அப்படி சிங்க அடிப்பலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாரி புறத்தார்க்கு புலப்படுவது ஓர் ஆற்றான் வெளிப்படுத்தல் எது எழுத்துக்கு உலகம் விளங்கிக்க தமிழ் என்ன தமிழ் விட்டுரு நான் தமிழன் கேட்கல தமிழ் படுத்திக்கணும் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறு என்ன அவனுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னா முகமும் அப்படியே மகிழ்ந்திருக்கும் உள்ளத்துல வருத்தி சரியா இருக்காரு அந்த மூஞ்சி பார்த்தவன் என்ன சார் சுணக்கமா இருக்கீங்க அது மெய்ப்பாடு என்ன சார் இன்னைக்கு ஜாலியா இருக்கீங்க மெய்ப்பாடு அப்ப உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே என்ன இருக்காது புறத்தார்க்கு புலப்படுவதோராட்டான் வெளிப்படுத்தல் மற்றவனுக்கு தெரியும் தெரியும் அதான் மெய்ப்பாடு மெய்யின்கள் எழுகின்ற பாடு உள்ள நிகழ்ச்சி எதுவோ அது அப்படி முகம் காட்டும் திருவள்ளுவர் அடுத்தது காட்டும் படிஞ்சு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் ஒரேன் எப்படிப்பாடு விளக்கம் தெரிய மாட்டா உள்ள போது முருகா முருகா அதனால இனி படிப்பதில் பயனே இல்லைன்னு பயனே இல்லை கல்லூரி வரை யூனிவர்சிட்டி வரைக்கும் ஒளிச்சு நான் அதனால ஆடினார் பாடினார் இதெல்லாம் இதெல்லாம் செய்தாராம் செய்த உடனே தொண்டனார் கங்கினார் சொல்வார் முன்பு கண்டு கொண்டு அருளினால் அருளினார் அமுதன்னூவா அன்பு பெற்றவர் அளவில் ஆர்வமுன் பொங்க பொன் விறங்கிய தடையறை போற்று தாண்டகங்கள் இன்பம் போய் கிட எய்தினா ஏத்தினார் எல்லையில் தோர் இங்க கூட அந்த பாட்டை நான் விட்டுட்டேன் சத்தியும் சிவமும் ஆயிக்க அந்த காட்சி இருக்குதே ரொம்ப அருமையான பாட்டு மூர்த்திகள் பாடணும் உதவ மூர்த்தி அதான் இந்த முற்றோதலுக்குங்க நான் எங்களுக்கெல்லாம் ஜென்மத்துக்கு இது தெரியாது ரெண்டும் கூட ஓட்டையில படிக்கணும் அது அவங்க தகுதி கொஞ்சம் கொஞ்சம் திருவுள்ள ஒரு முப்பத்தி அஞ்சு பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு ஆமா அவருடைய திருவுள்ள கூட்டிட முடியாது நல்லது முற்றோதலுக்கு வடிவம் கொடுத்தது தருமையாஜினா தருவபுரம் முற்றோதல் கூட்டி பன்னார்ந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்தாதான் அதுக்கு நல்லது அதனால அதுக்கு விளக்கம் ரெண்டும் கூட்டப்பட்டதுதான் முற்றோதல் என்று ஒரு வடிவுதான் முற்று ஆகவே அது அந்த அருமையான பாட்டு மாதர் தீரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி உவார் அவர் பின் புதுவே திருவிட்ல நான் யார் பின்னால போவேன்னார் எல்லாம் எங்க கைலாய பெருமானை வரங்க முன்ன போறாங்க புகுவார் அவர் பின் புகுவேன்னர் என்ன தெரியுது கியூல போறாங்கன்னு தெரியுது கியூன்னு சொன்னாதான் தெரியும் புகுவார் அவர் பின் புகுவேன்னா விளங்காது ஏ தமிழன் ஆச்சனமோ அதனால அதனால தெரியாது புகுவார் அவர் பின் புகுவே என்னால எப்படி போனாங்கன்னு ஐயா நீங்க போங்கய்யா இல்லை நீங்க இல்லையா நீங்க முன்ன அப்படி போகணும் கோயிலுக்குள்ள திருமறை சொல்லுகிறது அவர்தின் புகேன் யாதும் ஏழாம் நூற்றாண்டுல நாகுக்கிறது சார் என்னமோ அங்க கையிலு காட்சி காண போனாருங்கிறீங்க பெரும்போலாம் சொன்னா அதனால இங்க வந்தார் அப்படின்லாம் தேக்கல எழுதுகிறார் இதுக்கெல்லாம் என்னையா தான் கேப்பாம்ல है, ये तिर पीडीसी